முப்பத்தி அபு பக்ரா அறிவிக்கின்றார்கள் பெரும் பாவங்களை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என நபி அனிவம் அவர்கள் மூன்று முறை கேட்டார்கள் அறிவினோம் அதற்கு நபி சொல்லாஹின் அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைத்தல் பெற்றோரை நோவினைப்படுத்துதல் நிமிர்ந்து அவர்கள் அமைதி அடைய மாட்டார்களா என்று நாங்கள் என்னும் அளவுக்கு சொன்னார்கள் இரண்டு நான்கு முஸ்லிம் எட்டு ஏழு